நற்றினேநியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் கூறி வருகிறேன் அந்த வகையில் இன்று ராஜாஜி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிரம் வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்பதாம் ஆண்டில் இரண்டாம் உலக போரில் இந்தியாவும் இறங்கிற்று இந்தியாவை ஆட்சி ஆங்கிலேயர்கள் காங்கிரஸை கலந்தாலோசிக்காமல் இந்தியாவை போரில் ஈடுபடுத்தியது தவறு என்று கண்டித்து அப்போதிருந்த காங்கிரஸ் அமைச்சரவை அனைத்தும் ராஜினாமா செய்தன தமிழகத்தில் சென்னை மாகா மாகாண தலை முதல்வராக இருந்த ராஜாஜியும் தன் அமைச்சரவையை ராஜினாமா செய்தார் எனவே அப்போது எதிர்கட்சியாக இருந்த ஐஎஸ்டிஎஸ் கட்சியை இப்பதவியேற்கும்படி அழைத்தார் கவர்னர் அச்சமயம் ஐஸ் ஐஎஸ்டிஎஸ் கட்சிக்கு தலைவராக பொறுப்பேற்றிருந்தார் ஈவேரா துணை முதல்வராக இருந்தார் ராஜா சார் முத்தையா செட்டியார் முத்தையா செட்டியாருக்கு முதல்வர் பதவியை அடைய வேண்டும் என்ற விருப்பம் ஆனால் ஐஎஸ்டிஎஸ் கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்பதில் ஈபேராவுக்கு விருப்பமில்லை ஈபேராவுக்கு தந்தி கொடுத்து வரவழைத்தார் செட்டியார் செட்டியாரின் அடையாறு மாளிகையில் ஐஎஸ்டிஎஸ் கட்சியின் நிர்வாக கமிட்டியை கூட்டினார் கவர்னர் மாளிகையில் பெரிய விருந்து தரப்பட்டது ஆந்திரா மற்றும் கேரளாவிலிருந்து தலைவர்கள் வந்திருந்தனர் அப்போது சோறு போட்டி ஏமாற்றி விடலாம் என்று பார்க்கின்றனர் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள் என்று சிலரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் அண்ணாதுரை முடிந்ததும் ஐஎஸ்டிஎஸ் கட்சி கூட்டம் துவங்கியது ராஜாஜி பதவியை விட்டு விலகிய இடத்தில் நாம் பதவி ஏற்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டது வெள்ளை ஏகாபத்தியத்தில் என்பதில் வேண்டுமானால் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் இடைக்கால அமைச்சரவையை ஏற்க வேண்டாம் என்ற கருத்தில் அந்த தீர்மானத்தை ஏற்க கூடாது என்று வலியுறுத்தி பேசினார் அண்ணாதுரை ராஜா சார் முத்தையாச்சிட்டியார் கொண்டு வந்த பதவியை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற ஆதரவாக பெரும் எண்ணிக்கையில் பலம் இருந்தது அண்ணாதுரைக்கு ஆதரவாக நான்கைந்து பேர்தான் இருந்தனர் சர் ஹேடி பன்னீர்செல்வம் சவுந்தர பாண்டிய அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இரு தரப்பினருக்கும் பெரிய கொந்தளிப்பை விட்டது அண்ணாதுரை சொல்வதை நானே ஒரு தீர்மானமாக கொண்டு வருகிறேன் என்று ஈவேரா சொல்லியதுடன் பதவியேற்க கூடாது என்ற தீர்மானத்தையும் கொண்டு வந்தார் ஈவேரா தீர்மானம் நிறைவேறியது முத்தையா செட்டியார் தீர்மானம் தோல்வியுற்றது ஐஎஸ்டிஎஸ் கட்சியை எப்படியும் ஆட்சியில் அமர செய்து விடலாம் என்று எண்ணிய கவர்னரே இந்த தீர்மானத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் நன்றி